முப்பத்தி அறிவிக்கின்றார்கள் சகோதரன் அல்லது அநீதம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு நீ உதவி செய் என்று நபி அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இறை தூதரவர்களே அநீதம் செய்யப்பட்டவனாக இருந்தால் நான் உதவி செய்வேன் அநீதம் இடைப்பவனாக இருந்தால் அவனுக்கு எப்படி உதவுவேன் என்று ஒருவர் கேட்டார் அநீதம் செய்வதிலிருந்து அவரை தடுப்பீராக அதுவே அவருக்கு உதவி செய்வதாகும் என்று நபி சொல்லாகும் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு நான்கு நான்கு மூன்று